நான் அவர்கள் வாயிலாக ஒரே ஒரு ஹதீஸை தவிர வேறு எதனையும் அறிவித்ததாக நான் கேட்டதில்லை அவர் அறிவித்ததாவது நாங்கள் நபி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுடன் இருந்தபோது ஒரு பேரீச்சை மர குறித்து கொண்டு வரப்பட்டது அதை கண்டதும் மரங்களில் ஒரு வகை மரம் உள்ளது அது முஸ்லிம்க்கு ஓமானமாகும் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அது பேரீச்சம் மரம்தான் என்று நான் கூறிட எண்ணினேன் ஆனால் அப்போது நான் அங்கிருந்தவர்களில் எல்லாம் வயதில் மிக்க இளையவனாக இருந்ததால் மௌனமாயிருந்து விட்டேன் அப்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது பேரீச்சம் மரம்